ணாச்சலா அண்ணாமலையார் மேல் அன்பு கொண்டே இங்கு அடியெடுத்தவர் பேருப்பேன் இதை கொடுத்து வைத்தவர் கேட்டிடவே அண்ணாமலையார் மேல் அன்பு கொண்டே இங்கு அடியெடுத்தவர் பேருரைப்பேன் இதை கொடுத்து வைத்தவர் கேட்டிடவே யார் என்று உலகினில் பல பேர் பேசி பேசி இங்கு பிதற்றுதல் போல் பெரியவர் யார் என்று தெரிந்து கொள்ளவே பிரம்மனும் விஷ்ணுவும் அன்னையும் பிறகு முனிவர் முதல் வருண தேவர் என்று அருணுக்காக இங்கு வந்தவர் தான் அண்ணாமலை யார் மேல் அன்பு கொண்டு இங்கு அடியெடுத்தவர் பேருரை பேணியை கொடுத்து வைத்தவர் கேட்டிடவே நாயன்மார்கள் அறுபத்து மூவரில் நால்வரும் பாடிய தலமிது இது அதில் நானும் ஒருவன் விடிலும் என்னையும் பாட வைத்த இடம் இது மேல் அன்பு கொண்டே இங்கு அடியெடுத்தவர் பேருப்பேன் இதை கொடுத்து வைத்தவர் கேட்டிடவே பனிரெண்டாம் நூற்றாண்டில் பாணி பாத்திர சுவாமியும் மங்கைய என்னும் அம்மையும் பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆதி சிவ பிரகாசர் அப்பைய தீட்சிதர் என்பாரும் கிருஷ்ண தேவராயருக்கு கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு இடம் தந்த அழியா விரதம் கொண்ட தம்பிரான் தவம் செய்யும் நேரத்தில் இருபக்கம் புலி வந்து காவல் நிற்கும் ஈசான்ய ஞான தேசிகர் விருப்பாட்ட தேவர் அவர்தம் சீடர்கள் குகை நமச்சிவாயர் குரு நமச்சிவாயர் அண்ணாமலையாரை வணங்காமல் சென்ற குகை நமச்சிவாயரை அடித்தாரே அந்த சிவாகிரக யோகி அருணகிரிநாதர் திருவண்ணாமலை ஆதீனம் ஆதி சிவ பிரகாசரும் தெய்வ சிகாமணியும் ஞான பிரகாசர் நெடுமார தேவர் ஜாலி கண்ட தேவர் அருணாச்சலம் பாணி பாத்திர தேவர் தட்சிணாமூர்த்திகள் குமாரசாமி பண்டாரம் சத்குரு சுவாமிகள் பழனி சுவாமிகள் அருமொழி அம்மணி அம்மாள் சோனாசலத்தேவர் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் நடேச சுவாமிகள் காணும் இடமெல்லாம் லிங்கம் இருக்குதென்றும் காலால் நடந்தாலே பாபம் வரும் என்றும் அங்க பிரதட்சிணமாய் சென்று வந்த அண்ணாமலை சுவாமிகள் அழகானந்த அடிகள் சடைச்சி அம்மா பத்ராசல சுவாமிகள் சோனாச்சல பாரதியார் பகவான் ரமண மகர்ஷி திருவண்ணாமலை வரும் முன்பே அண்ணாமலையாரால் இழுக்கப்பட்ட மகான் சேஷாத்ரி சுவாமிகள் இசைக்கு முனி தவ திரு இறை சுவாமிகள் யோகிராம் சுரத்குமாரர் உலகம் தான் இழுக்கும் பகவான் ரமண மகரிஷி அவரின் நடிகார்கள் என்று பட்டியலும் தொடர்ந்து நீழுதிங்கு பட்டியலில் வராத பெயர்கள் உண்டு இப்ப பட்டியலில் என் பெயரும் விட்டு போச்சு பொய்மையாகும் நான் என்னும் மகந்தை விட்டு போன எல்லாம் வீடுடைய வீடுடையார் வேண்டுவது தோடுடைய டையார் என்பவரே காடுடைய காடுடையார் வாகனமாய் மாடுடையார் கூடுடையோர் நாம் எல்லாம் குறியுடையோ கூடென்று கொண்டதனால் குறுகிவிட்டோ கூடுவிட்டு பறந்துவிடும் குருவிகள் போ கூட்டுக்குள்ளே வருகின்றோம் போகின்றோ கூடொழித்து வீடு பெற கும்பிடுவோ வீடழிக்கும் வேந்தந்தனை நம்பிடுவோ அவரவர்க்கு தக்கபடி அவனிடுவான் அவரவர்க்கு தக்கபடி அவனிடுவான் ஆனால் எவரவரோ அவரை மட்டும் அழைத்திடுவான் ஆனால் எவரவரோ அவரை மட்டும் அழைத்திடுவான் ஓ மருணாச்சல ஓ மருணாச்சல ஓ மருணாச்சல ஓ மருணாச்சல